प्रपन्न कपाणये, कृष्णाय यो न न न न हृष्यति शुभा ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நமையோஷியோச்சாட்சு भगवान श्री பிரிவான் இந்த சுோகத்திலையும் பராபக்தனுடைய லட்சணங்களை இப்படி சொல்றார் யா ந ஹரிஷியவன் மகிழ்ச்சி அடைவதில்லையோ இன்பம் தரும் பொருள்கள் சூழ்நிலைகள் உறவுகளை கண்டால் மகிழ்ச்சி அடைவதில்லையோ அதற்காக சிரிக்காம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை மனசுக்குள்ள அளவுக்கு மீறி மகிழ்ச்சியை வளர்த்தி அதனால செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகிறது இல்லையனு அர்த்தம் யஹா ந ஹ்ரிஷ்ய என்னுடைய பக்திமான் அதாவது இந்த ஜீவேஸ்வர ஐக்கிய ஜானத்தை உணர்ந்தவன் அத்வைதானத்தை உணர்ந்தவன் அர்த்தம் இங்கே இங்கே பக்திமான் அப்படின்னா பராபக்திமான் யஹா பராபக்திமான் ந ஹ்ரிஷ்ய இஷ்டபிராப்தௌ ந அர்த்தம் ஷ்டமானதை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைவதில்லை நத்வேஷ்டி அனிஷ்ட பிராப்தேஷ்டி தனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை அதாவது துன்பம் தரக்கூடிய சூழ்நிலை பொருள்கள் உறவுகள் இருந்தா அதை வெறுக்கிறதும் இல்லை அந்த ஒரு மனநிலையை அந்த ஞானத்தினால அவன் சம்பாதிச்சிருக்கான் ந சோசதி சொன்ன தனக்கு பிரியமானது நீங்கிவிட்டால் தன்னிடத்தில் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் காணாமல் போய்டுறது ஒரு சூழ்நிலையை விட்டு விலக வேண்டி சில உறவுகளை விட்டு விலக வேண்டி அதை விட்டு விலகிற போது அவன் துன்பப்படுவதில்லை ந காங்கதி அடையாத ஒன்றை அடைய வேண்டும் அத்தகைய சூழ்நிலை இருந்தால் நன்றாக இருக்கும் இத்தகைய உறவுகள் இத்தகைய பொருள்கள் இருந்தால் எனக்கு சௌகரியமாக இருக்கும் என்று எதையும் அவன் விரும்புவதும் கிடையாது ஆக மகிழ்ச்சி அடைவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை துன்பப்படுவதும் இல்லை எதையும் விரும்புவதும் இல்லை காரணம் என்னன்னா தன்னிறைவு பெற்றவனாக இருக்கிறான் அத்வைத ஞானத்தினால் பெற்ற மெய்யறிவோடு இருக்கிறான் இன்பத் துன்பங்களை மெய்யறிவின் துணை கொண்டு பார்ப்பதால் அவைகள் எதுவும் அவனை ஒன்றும் செய்வதில்லை இதை வர்ணனை பண்ணியிருக்கிறார் பகவான் இங்கே அடுத்தது சுபாசுபரித்தியாகி அவன் நல்ல காரியங்களையும் செய்வதில்லை தீய காரியங்களையும் செய்வதில்லை சாஸ்திரத்தில் எவை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளையெல்லாம் செய்வதும் இல்லை செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்ட காரணத்தினால் நல்ல காரியங்களையும் செய்வதில்லை ஒருவேளை நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அது இயல்புனாலே செய்கிறானே தவிர அந்த செயலுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை என்பதை ஏற்கனவே நாம் நாலு ஐந்து அத்தியாயங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் ஆ சுப அசுபரித்தியாகி நன்மையையும் தீமையையும் நன்மை தரும் செயல்களையும் தீமை தரும் செயல்களையும் அடியோடு அவன் நீக்கி விட்டான் அந்த பக்திமான் யஹாவோட சேர்த்துக்கணும் அப்படிப்பட்டவன் பக்திமான் யஹா சஹா மே பிரியஹா அவன் எனக்கு பிரியமானவன் இந்த பாரமார்த்திக்யானத்தை உடைய வியாபாரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன் வியாபகாரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனாகிய எனக்கு பிரியமானவன் பாரமார்த்திக நிலையில் ஆனந்த ஸ்வரூபமாக அவனும் இருக்கிறான் நானும் இருக்கிறேன் நாங்கள் இருவரும் வேறு இல்லை வியாபாரிக திருஷ்டியில் ஜீவனும் ஈஸ்வரனும் வேறாக காட்சி அளிக்கிறார்கள் கடலும் வேறாக காட்சியளிப்பது போல ஆனால் தண்ணீர் என்ற கோணத்தில் ஒன்று என்பதைப் போல சத்திய ஜானந்தூபமாக இருவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் மறக்கக்கூடாது இங்கே பராபக்தன் என்பது அதுதான் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயத்தே என்று ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்லியிருக்கிறார் ஆக இந்த உண்மையை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் ஆக யோ ந